ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத்வரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமயன்பர்களே மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு சாஸ்திரங்கள் புருஷார்த்தங்களை உபதேசிக்கின்றன புருஷார்த்தம் என்றால் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று பொருள் அனைத்து குறிக்கோள்களும் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கினுள் அடங்குகின்றன பெரும்பாலான குறிக்கோள்கள் அர்த்த காமங்களிலேயே அடங்கிவிடுகின்றன லௌக்கிகமான எண்ணற்ற குறிக்கோள்கள் உடல் வாழ்க்கையை மையமாக வைத்தே அமைகின்றன சரீரக்ஷேமத்தை முன்னிட்டு அஜானிகள் குறிக்கோள்களை தீர்மானம் செய்கிறார்கள் ஆன்மீக சாதனையை மேற்கொள்ள வேண்டியவர்கள் ஆத்மக்ஷேமத்திற்கான குறிக்கோள்களை முக்கியமாக கொள்ள வேண்டும் சரீரக்ஷேமத்திற்கான குறிக்கோள்களை தேவையான அளவு மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் உடலை பாதுகாக்க வேண்டியது ஆன்மீக சாதகர்களின் முக்கியமான கடமையாகும் தர்மார்த்த காம மோக்ஷானாம் ஆரோக்கியம் மூலமுத்தமம் பொருள் ஈட்டுவதற்கும் புல இன்பங்களை துய்ப்பதற்கும் புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கும் முக்திக்கான ஞானத்தை பெறுவதற்கும் மனித உடல் உயிராகிய ஆத்மாவுக்கு மிக மிக அவசியம் பொருளும் இன்பமும் மிக குறைந்த அளவே தேவை அதற்கான லௌகிக உபாயங்களும் சாஸ்திரிய உபாயங்களும் உள்ளன உண்மையில் பொருளும் இன்பமும் அதாவது அர்த்தமும் காமமும் தர்மத்திற்கு சாதனங்கள் என்று சாஸ்திரங்கள் உபதேசிக்கின்றன தர்மத்தினால் அர்த்த காமமும் அர்த்தகாமங்களால் தர்மமும் அமைகின்றன புண்ணியத்தை இடைவிடாது சம்பாதிப்பவர்களுக்கு பொருளும் இன்பமும் தேவையான அளவு கிடைக்க ஆண்டவன் பேரருள் புரிகிறார் நமது முயற்சி எப்பொழுதும் புண்ணியத்தை வளர்க்கும் செயல்களிலேயே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் புண்ணியமாக மாறுகிறது ஒவ்வொரு நல்ல சொல்லும் புண்ணியமாக மாறுகிறது ஒவ்வொரு நல்ல செயலும் புண்ணியமாக மாறுகிறது புண்ணியம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது அதேபோன்று தீய எண்ணங்கள் தீய சொற்கள் தீய செயல்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத பாபங்களாக மாறுகின்றன நமது இப்பொழுதைய செயல்களே பிற்கால வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களுக்கு காரணமாகின்றன வருங்கால வாழ்க்கை துன்பமற்றதாக இன்பம் அதிகமானதாக இருக்க வேண்டுமானால் ஓயாத நல்லெண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் புண்ணியத்தை இடைவிடாது பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் கண்ணும் கருத்துமாக புண்ணியங்களையே சேர்க்க வேண்டும் மறந்தும் கூட பாபங்களை சேர்த்து கொள்ளக்கூடாது கிடைத்தற்கரிய வாய்ப்பு மனித உடல் புண்ணியங்களை சம்பாதிப்பதற்கென்றே கொடுக்கப்பட்டது மனித உடல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வது புண்ணியங்களை செய்வதற்காக நியாயமான புல நின்பங்களை நுகருவது புண்ணியங்களைச் செய்வதற்காக புண்ணியங்கள் அதிகமாகும் பொழுது தர்ம வழியில் அனுபவிக்கப்படும் புலநின்பாட்டமும் நீங்கிவிடும் அறம் ஓங்குக மரம் அழிக ஓர் உயிர் மனித உடல் எடுத்ததிலிருந்து அதிலிருந்து விடுபடுவது வரை அது செய்ய வேண்டிய எண்ணற்ற சடங்குகளை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன கர்ப்பாதானம் பும்சுவனம் ஜாதகர்மா நாமகர்மா நிஷ்கிரமணம் சவுளம் போன்ற சடங்குகளை சாஸ்திரங்கள் விதிக்கின்றன நல்ல நேரத்தில் குழந்தையை தோற்றுவித்தல் தாயின் கர்ப்பத்தில் குழந்தை வளரும்போது அதன் நலனுக்காக வழிபாடுகள் செய்தல் மந்திரங்களை ஓதுதல் குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய சடங்குகளைச் செய்தல் சூரிய ஒளி குழந்தையின் மீது படுமாறு வைத்து மந்திரங்களை கூறுதல் நல்ல நேரத்தில் இறைவனின் சந்நிதியில் உணவு ஊட்டுதல் காது மொட்டை அடித்தல் வித்யாபியாசம் அக்ஷராபியாசம் தொடங்குதல் காலை மதியம் மாலையில் இறைவனை வழிபடுதல் திருமணம் செய்து கொள்ளுதல் குழந்தைகளைப் பெற்று வளர்த்தல் பஞ்ச மகா யக்ஞங்களை தினந்தோறும் செய்தல் ஆண்டுக்கு ஒருமுறை செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்தல் கிரகண புண்ணிய காலங்களில் ஆழ்ந்து இறைவனை வழிபடுதல் இவை அனைத்தும் அறங்களாகும் வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரி அமாவாஸ்யை பௌர்ணமி போன்ற காலங்களில் கஷேத்திரங்களில் பல்வேறு விதமான வழிபாடுகளைச் செய்வது புண்ணியத்தை வளர்க்கும் புண்ணியத்தை கொடுக்கும் என்ற உணர்வோடு அவற்றை செய்ய வேண்டும் ஸ்ரத்தாபக்தியோடு சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தனி மனித சடங்குகளையும் குடும்பச் சடங்குகளையும் சமூக கடமைகளையும் திருவிழாக்களையும் செய்வது அறமாகும் யஜம் தானம் தவம் அனைத்தும் அறங்களை வளர்க்கும் கடமைகள் அனைத்தும் அறமாகும் மனைவி கணவனுக்குச் செய்யும் கடமைகள் கணவன் மனைவிக்குச் செய்யும் கடமைகள் தாய் தந்தையருக்கு மகன் செய்யும் கடமைகள் பெற்றோர் குழந்தைகளுக்குச் செய்ய வேண்டிய கடமைகள் சமூகத்திற்குச் செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தும் தர்மம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படும் இவைகள் புண்ணியத்தை பெருமளவு ஈட்டித்தரும் உயர்ந்த பாவனைகள் புண்ணியத்தை வளர்க்கும் தாயையும் தந்தையையும் குருவையும் மரங்களையும் பூமியையும் சமூகத்தையும் தெய்வமாக பாவிக்க வேண்டும் புண்ணியத்தை வளர்க்கும் நற்குணங்களை நாள்தோறும் வளர்த்து வேண்டும் தர்மமே நமக்கு முக்கிய புருஷார்த்தம் ஆன்மீக சாதகனுக்கு புண்ணியத்தை சம்பாதிப்பதிலேயே நாட்டம் இருக்க வேண்டும் இறைவா நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் செய்து இவ்வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புண்ணியத்தை ஈட்ட அருள் புரிவாயாக புண்ணிய மூர்த்தியாக விளங்குவதற்கு அருள் புரிவாயாக உன்னால் அருளப்படும் பொருளும் இன்பமும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு துணை புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்